أَرْسَلَهُ اللَّهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كَلَامِهِ الْقَدِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الْرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَأَنذِرِ النَّاسَ يَوْمَ يَأْتِيهِمُ الْعَذَابُ فَيَقُولُ الَّذِينَ ظَلَمُوا رَبَّنَا أَخِّرْنَا إِلَى أَجَلٍ قَرِيبٍ لُجِبَ دَاعَ وَتَكَوْنَ التَّبِعِ الرُّسُل أَوَلَمْ تَكُونُوا أَقْسَمْتُمْ مِنْ قَبْلُ مَا لَكُمْ مِنْ زَوَال وَسَكَنْتُمْ فِي مَسَاكِنِ الَّذِينَ لَمْ يَمْلُؤُوهُمْ وَتَبَيَّنَ لَكُمْ كَيْفَ فَعَلْنَاهُ بِهِمْ وَضَرَبْنَا لَكُمْ الْأَمْثَالَ صدق الله கணியத்திற்குரிய பெரியவர்களே சவர்கள் அல்லா தாலாவுடைய திருபையால் எழுநூற்றி நாற்பத்தி மூன்றாவது வாரமாக தப்சியருடைய தொடர்பை ஆரம்பிக்கப்படுவது சூரத் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தின் நாற்பத்தி ஏழு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது அடுத்த ஆயத்திலே அல்லாஹலா சொல்லுகின்றான் தண்டனை அவர்களுக்கு வருகின்ற அந்த நாளை பற்றி மனிதர்களுக்கு நபிய நீர் எச்சரிக்கை செய்வீராக அந்த நாளை பற்றி உள்ள பயத்தை சொல்லிக்காட்டுவீராக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது இப்படி ஒரு நாள் வரும் அந்த நாளிலே தண்டனை இருக்கும் அது கடுமையாக இருக்கும் என்றெல்லாம் அவர்களுக்கு நீ சொல்லி காட்டுவீராக என்று அல்லஹாக குறிப்பிடுகின்றார் ரசூல்ல அலே வல்லம் அவர்களுக்கு பல்வேறு நேரங்களிலே பல ஆயுத்துகளின் மூலமாக இம்மாதிரியான கற்றலைகளாக தல பிறப்பித்திருக்கின்றார் இதை ரசூல்லாய் சல்லா அலேஸ்லம் தங்களுடைய வேலைகளை செய்யவில்லை என்று அர்த்தம் அல்ல மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி நம்மால் அனுப்பப்பட்ட அந்த தூதருக்குரிய வேலையை வேலையை அவர் செய்கின்றார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அல்லாஹால தெரிவிக்கக்கூடிய வசனம் அஞ்சிநாச மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக யோம்தீமுல் அதாப் அவர்களிடத்தில் தண்டனை வருகின்ற அந்த நாளை பற்றி எச்சரிக்கை செய்வீராக சிற அந்த நாள் வரும் பொழுது பயப்போருள்ளதீன வலமும் அநியாயம் செய்தவர்கள் சொல்லுவார்கள் அதாவது அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள் சொல்லுவார்கள் அநியாயம் செய்தவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் தான் அதே மாதிரி பாவங்கள் செய்தவர்களும் கூட சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மூமின்களிலே முஸ்லிம்களிலே பாவிகளாக இருக்கக்கூடியவர்களும் சொல்லுவார்கள் அல்லாஹாவை மறந்து அவனுடைய கற்றளைகளை மறந்து அவனுடைய மார்க்கத்தை மறந்து வாழக்கூடிய மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள் பெயருக்கு இஸ்லாம் முஸ்லீம் என்பதாக சொல்லிக் கொள்ளுவார்கள் அவர்களும் கூட இப்படி சொல்லுவார்கள் என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றன ரப்பனா அஹிர்னா இலா அஜலின் பரீம் எங்களுடைய ரப்பே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தவணை வரைக்கும் எங்களை பிற்படுத்தி கொஞ்ச நாள் எங்களை கொஞ்சம் வை என்பதாக சொல்லுவார்கள் வேறு பல ஆயத்துக்களை முன்னாலும் வந்திருக்கின்றது பல ஆயத்துகளிலே நீ அப்படி பிற்படுத்தி வைத்தால் உலகத்திற்கு அனுப்பினால் நாங்கள் விட்ட காரியங்களை எல்லாம் நன்றாக செய்துவிட்டு உன்னிடத்தில் வருவோம் நாங்கள் நல்ல மனிதர்களாக பிறகு உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து சேருவோம் எங்களுக்கு கொஞ்சம் இந்த தண்டனையை ஏற்படுத்தாமல் எங்களை உலகத்திற்கு அனுப்பி வை என்று சொல்லக்கூடிய வாசகங்கள் ஆயத்திற்கு நிறைய இருக்கின்றன அது மாதிரி இங்கேயும் சொல்லுகின்றார்கள் ரப்பணா அஃசிர்னா இலாஹரின் ஃபதீம் கொஞ்சம் தவணை வரைக்கும் எங்களை நீ பிற்படுத்தி வைப்பாயாக கொஞ்ச நாள் வரைக்கும் பிற்படுத்தி வைப்பாயாக என்று சொன்னால் அங்கேயே இருக்கிறதுங்கிற அர்த்தம் அல்ல உலகத்திற்கு அனுப்பிவிடுவாயாக கொஞ்ச நாளைக்கு நாங்கள் நல்ல பிள்ளைகளாயிட்டு வந்துடுறோம் என்று சொல்லுவார்கள் நுஜிப் திராவத்தக்க அப்படி நீ அனுப்பி வைத்தால் உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று அந்த தண்டனை பெற்றவர்கள் அங்கே சொல்லுவார்கள் குயாமத்தினார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் எங்களை அனுப்புனா நாங்கள் நல்ல பிள்ளைகளாக ஆயிடுவோம் அப்படிங்கிற கருத்துல நுஜிப் தாவத்துக்கு உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் உன்னுடைய ரசூல்மார்களையும் நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுவார்கள் அவலம் தக்கு பதிலே அல்லாஹ் அவலம் தக்கூனு அக்சம்தும் உலகத்தில் இருக்கும்போது சத்தியம் செய்து சொன்னார்கள் மக்காவாசிகள் சத்தியம் செய்து சொன்னார்கள் நாங்கள் அவ்வளவு சீக்கிரமாக இந்த உலகத்திலிருந்து போக மாட்டோம் அப்படி போனாலும் கூட நாங்கள் இறந்து விட்டாலும் கூட எங்களுக்கு ஒரு நல்ல நிலைதான் ஏற்படும் ஏனென்றால் நாங்கள் அரபுக்காரர்கள் குரேஷியர்கள் பெரும் குலத்தவர்கள் மதிப்பிற்குரியவர்கள் ஆகவே எங்களை அல்லாஹத்தாலா அப்படி தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டான் என்று சத்தியம் பண்ணி சொல்லி கொண்டிருந்தார்கள் அதை அல்லாஹால அங்கே குறிப்பிடுவார் அவலம் தூசும் மின் கபில் இதற்கு முன்னால் நீங்கள் சத்தியம் செய்யவில்லையா சத்தியம் செய்து சொல்லவில்லையா மாலக்கும் மின் ஜவால் உங்களுக்கு உலகத்தை விட்டு நீங்குதல் கிடையாது உலகத்தை விட்டு போய் விடுதல் கிடையாது அப்படியே போய்விட்டாலும் கூட எழுப்புதல் கிடையாது அப்படியே எழுப்பினாலும் கேள்வி கணக்கு கிடையாது என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கவில்லையா என்று அல்லாஹத்தாலா கேட்கின்றார் இது பின்னால தியாமத்தினால மக்சருடைய அந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய விஷயம் அல்லாஹாலா பொதுவாக புரானிலே பல இடங்களிலே நரகவாசிகள் இப்படி சொல்லுவார்கள் தண்டனையை பெற்றவர்கள் அவர்களுக்கு பதிலாக அல்லாஹத்தால பல ஆயத்துக்களை சொல்லுகின்றான் இந்த இடத்துல பதில் அல்லாஹத்தலா சொல்லும் போது நீங்க முன்னாலேயே சத்தியம் செய்து சொல்லி இருக்கவில்லையா அதனால நீங்க மறுபடியும் உலகத்திற்கு நாங்கள் நாம் அனுப்ப மாட்டோம் அப்படி அனுப்பினாலும் நீங்கள் நல்லவர்களாக ஆக மாட்டீர்கள் முதல்லே சத்தியம் செஞ்சு சொல்லுவீங்க திரும்ப போனாலும் அதை தான் சொல்லுவீங்க என்ற கருத்திலே அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் அதீ சில குறிப்பிடப்படுகின்றது குரானிலே அல்லாஹாலா ஒரு அஞ்சு இடங்களிலே அங்கே காப்பிர்களுக்கு பதில் சொல்லுவதாக குறிப்பிடுகின்றான் நாலு நிலைகளிலே அல்லாஹாலா பதில் சொல்லிய பின்னால் அஞ்சாவது நேரத்தில் அஞ்சாவது தடமையாக அல்லாஹாலா நரகவாசிகள் ஆகிய அவர்களுக்கு சொல்லுவான் இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது இதுக்கு மேலே உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது நீங்கள் பேசவும் கூடாது என்று அல்லாஹாலா முடிவு செய்து விடுவான் அதற்கு பிறகு அவர்கள் பேசவே மாட்டார்கள் இந்த மாதிரி அல்லாஹிடத்தில் கேட்கவே மாட்டார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது ஒரு இடத்தில் அல்லா தலா சொல்லுகின்றான் என்று அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள் காப்பிர்கள் இங்கே உள்ள முஷிரிக்குகள் சொல்லுவார்கள் அந்த நரகத்தில் போடப்பட்டவர்கள் எங்களுடைய ரப்பே எங்களை இரண்டு தடவை நீ மவுத்தாக்கினாய் இரண்டு தடவை உயிர் பித்தாய் முன்னாள் விளக்கம் சொல்லியிருக்கிறோம் ரெண்டு தடவை மவுத்தாக்கினாய் என்று சொன்னால் ஆரம்பத்தில் உயிர் அணுக்களாக அல்லாஹத்தால படைத்தான் படைத்த அல்லாதத்தால தாய் தந்தையருடைய உறவின் மூலமாக கர்ப்பத்திலே அந்த மனிதனை உருவாக்கினான் மனித வடிவம் உருவாகிவிட்டது ஆனால் இன்னும் உயிர் ஊதப்படவில்லை உயிர் கொடுக்கப்படவில்லை நாலாவது மாதம் முடிந்த பின்னால் உயிர் கொடுக்கப்படுகின்றது இது ஒரு மௌத்தாக்கக்கூடிய நிலைதான் ஆரம்பத்தில் அதை அல்லாத என்பதாகத்தான் சொல்லுகின்றான் பிறகு உயிர் கொடுத்து அவனை உலகத்திற்கு மனிதனை அல்லாஹத்தால கொண்டு வருகின்றான் பிறகு உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்த பின்னால உலகத்திலிருந்து அவனுக்கு மவுத் என்பது ஏற்பட்டு வருகின்றது இது இரண்டாவது மவுத் என்பதாகும் இப்படி ரெண்டு தடவை நீ எங்களை மௌத்தாக்கினாய் அதே மாதிரி உயிர்ப்பித்தாய் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது உயிர் கொடுத்து உயிர்ப்பித்தாய் பிறகு நாங்கள் மௌத்தாகிவிட்டோம் இப்பொழுது எங்களை நீ உயிர்ப்பித்திருக்கின்றாய் ரெண்டு தடவை ரெண்டு தடவை எங்களை மௌத்தாக்கினாய் இரண்டு தடவை நீ உயிர்ப்பித்திருக்கின்றாய் இப்போ மூணாவது தடவை ஒரு தடவை எங்களை அனுப்பினா நாங்கள் நல்ல பிள்ளை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய பாவங்களை நாங்கள் உன்னிடத்தில் விண்ணப்பம் செய்கின்றோம் பஹல் இலா குருமின் சபீர் வெளியே போகிறதுக்கு அதாவது வழி இருக்குதா அதாவது இங்கே இதை விட்டு உலகத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்கின்றதா என்று அந்த நரகவாசிகள் கேட்பார்கள் அல்லாஹலாவுக்கு பதில் சொல்லுகின்றான் அந்த இடத்துல ஜாலிக்கும் அன்னமும் இதாக துகையல்லாக வகதவோ கபர்த்தும் நீங்கள் ஆரம்பத்திலேயே உலகத்தில் இருக்கும்போது அல்லாஹாலா உங்களை அவன் ஒருவன் தான் என்று என்பதின் பக்கம் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் அழைக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் அதை மறுத்தீர்கள் வை யுஷ்வரக்கு தூமினு பல்கூள் இல்லாயில் அதுங்கில் கபீர் இணை வைக்கப்படக்கூடிய நேரத்திலே அப்பொழுது நீங்கள் உலகத்தினுடைய மகிழ்ச்சியிலே இருந்தீர்கள் நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால் அந்த நேரத்திலே அது உங்களுக்கு நன்றதாக நல்லதாக இருந்திருக்கும் இப்பொழுது நீங்கள் புலம்புவதால் பேசுவதால் எந்த அர்த்தமும் கிடையாது என்ற கருத்திலே அல்லாஹத்தலா அந்த பதிலை சொல்லுவார் இந்த நாள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பல் இழுக்குமனில் அலியில் கபீர் சட்டம் சொல்லுவது அல்லா ஒருவனுக்கே மிக உயர்வான பெரியவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது அதனால் நீங்க வாயை துறக்க கூடாது சொல்லக்கூடாது என்று சொல்லுவார் இது ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல அல்லா தால சொல்லுன்றால் இதுவும் அந்த காப்பீர்கள் முசிரிக்குகள் நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவது எங்களுடைய ரப்பே நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டோம் காதினால் கேட்டுக்கொண்டோம் உலகத்திற்கும் போது இதெல்லாம் தெரியல எங்களுக்கு பார்க்க முடியல கேட்க முடியல சொன்னாங்க அவ்வளோதான் நம்பிமார்கள் சொன்னார்கள் நல்லவர்கள் சொன்னார்கள் ஆனால் இப்போ நேரடியாக பார்த்துக்கிட்டோம் கேட்டுக்கிட்டோம் ஆகையால் பர்ஜனா எங்களை திருப்பி உலகத்திற்கு அனுப்புவாயாக நாமல் சாலிஹன் நாங்கள் சாலிஹான அமலை செய்கின்றோம் இன்னா மூக்னோன் இப்பொழுது நாங்கள் உறுதியாக நம்பிக்கொண்டோம் என்றும் சொல்லுவார்கள் அதுக்கு அல்லாஹத்தலா பதில் சொல்லுகின்ற அந்த இடத்துல உங்களை திருப்பில அனுப்ப முடியாது நீங்கள் சந்திக்கின்ற இந்த நாளை நீங்கள் பொய்யாக்கி கொண்டு இருந்தீர்கள் அதனால நீங்கள் மறந்துவிட்ட இந்த நாளை அந்த நாளுடைய தண்டனையை சுவைத்து பாருங்கள் நீங்கள் எதை மறந்தீர்களோ இந்த நாளை சந்திப்பதை மறந்திருந்தீர்களோ அதனுடைய தண்டனையை சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹால பதில் சொல்லுவார் நீங்க திரும்பியெல்லாம் போக முடியாது மூன்றாவது இன்னொரு இடத்துல அல்லாஹத்தலா ரப்பனா அக்சிர் நாயில் கரீப் நுஜீப் தாவத்து கவனத்தில் அதான் இந்த ஆயத்து மூணாவது சொல்லப்பட்ட இந்த ஆயத்து அல்லஹா தாலா பதில் சொல்லும்பொழுது அவலம் தகுனு அக்ஷம்தும் கபலும் மின் சுவால் நீங்க முதல்ல சத்தியம் என்று சொல்லியிருக்கீங்களா உலகத்தில் இருக்கும்போது எங்களுக்கு உலகத்தை விட்டு நாங்கள் மவுத்தாகவே மாட்டோம் இங்கே இருப்போம் அப்படியே போனாலும் கூட அல்லாஹால எங்களுக்கு மதிப்படிப்பானே தவிர தண்டனை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் நீங்க சத்தியம் போட்டு சொல்லிருக்கிறீங்க நாலாவதாக ஒரு இடத்துல அல்லாஹால சொல்லுகின்றான் ரப்பனா அஸ்திண்ணா நாமல் சாலிஹன் வைரல்லி குன்னா நாமல் கருத்து ஒண்ணுதான் அந்த வாசகங்களை வேறு வேறு விதமாக அல்லாஹால சொல்லி காட்டுகின்ற எங்களுடைய ரப்பே எங்களை நீ அனுப்பி வைப்பாயாக நாங்கள் உலகத்தில் இருக்கும்போது எதை செய்து கொண்டிருந்தோமோ அது அல்லாத வேறு வேலையை நாங்கள் செய்கின்றோம் முதல்ல உலகத்தில் இருக்கும்போது தப்பான வேலை இருந்தோம் சிரிக்கு வச்சுட்டு இருந்தோம் இப்போ அனுப்பிட்டீங்கன்னா நல்ல வேலை செய்கிறோம் அல்லாஹால அதற்கு பதில் சொல்லுகின்றான் அவலம் நம் இருக்கும் மாய ததக்கரு பீகி மண் தக்கவாக்கு முன்னதீர் உங்களுக்கு நாம் வயதை கொடுக்கவில்லையா நீண்ட வயதை கொடுக்கவில்லையா அந்த காலத்திலே உபதேசம் பெறுகின்ற ஒரு மனிதர் உபசே உபதேசம் பெறுவதற்காக வேண்டி ஒரு நீண்ட வயதை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கவில்லையா கடைசியில் ஜாவுக்கும் நதிர் உங்களிடத்திலே நதிர் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்தார் அதாவது ரசூல்மார்கள் வந்தார்கள் தூதர் வந்தார் அவருடைய சொல்லையும் நீங்கள் கேட்கவில்லை அதனால உங்களுக்கு இங்கிருந்து திரும்பி போகக்கூடிய வழியே கிடையாது என்பதாக அல்லாஹாலா சொல்லுவார் இன்னொரு இடத்தில் அஞ்சாவதாக அல்லாஹாலா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லா பதில் சொல்லு எங்களுடைய ரப்பே எங்களுடைய துர்பாக்கியம் எங்களின் மீது மிக அதிகமாகிவிட்டது நாங்கள் வழி கூட்டத்தார்களாக ஆகிவிட்டோம் என்று அழுது பிரலாபிப்பார்கள் நரகத்தில் அல்லாஹால அதற்கு பதில் சொல்லுவான் இந்த தண்டனையிலேயே அல்லது நரகத்திலேயே நீங்கள் கெட்டுப்போங்கள் அதாவது இழிவாக ஆகிவிடுங்கள் பலாத்து கல்லிமோ என்னிடத்தில் இனிமேல் பேசக்கூடாது என்று சொல்லுவான் கொலாயத்த கல்லமோ நம்பதா அதற்கு பின்னால் அவர்கள் பேசவே முடியாது இந்த அஞ்சு இடத்துல அல்லாஹலா அஞ்சு இடத்துல புறாணில் சொல்கிறான் அதில் நாலு இடத்துல அல்லாஹலா பதில் சொல்லிவிடுவான் நாலு தடவை அஞ்சாவது தடவையாக அவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இழிவாகவே இப்படியே இழிவு கொண்டே இருங்கள் இனிமேல் என்ன இடத்துல பேசாதீங்க எதையும் கேட்கக்கூடாது என்று உத்தரவு போடுவான் அதற்கு பிறகு அவர்கள் பேசவே முடியாது என்று நரகவாசிகளை பற்றி முஷிரிக்குகளை பற்றி அல்லாஹத்தல்லா சொல்லி காட்டுகின்றனர் இது நமக்கு எச்சரிக்கை அல்லாஹத்தலா இஸ்லாம் என்ற ஒரு அருமையான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான் முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம் அல்லாஹை வணங்குபவர்களாக இருக்கின்றோம் அவனை தவிர வேறு எதையும் வணங்காதவர்களாக இருக்கின்றோம் எதையுமே வணங்க மாட்டோம் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் அதனால நமக்கு அல்லாஹால மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் உலகத்தில் இருக்கும் போதே அல்லாஹுடைய தண்டனையை பயந்து ஆகியத்தை பயந்து அமல்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கையாக அல்லாஹால இதனை சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி மக்காவாசிகளுக்கு அடுத்து சொல்லுகின்றான் சக்கன் டும் அங்கே போய் இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயம் காப்பீர்கள்னு சொன்னால் முசிரிக்கல் சொன்னா குறிப்பாக மக்காவாசிகளுக்கு தான் அல்லாஹாலா இதை சொல்லுகின்றான் அடுத்த ஆயத்திலே அதனுடைய கருத்து விளக்கப்படுகின்றது மக்காவாசிகளுக்கு சொல்லப்பட்டதாக தெரிவிக்கின்றது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட ஒரு கூட்டத்தார் வாழ்ந்திருந்த இடத்திற்கு அருகிலே நீங்கள் குடியிருந்தீர்கள் மக்காவாசிகள் அவர்களை சுற்றி உள்ள நகரங்கள் இருக்கின்றன அதாவது மதீனாவிலிருந்து போகக்கூடிய வழி அதே மாதிரி ஷாம் பகுதி மக்காவுக்கு பக்கத்திலேயே வாதிம் ஹஸர் யானை படையினர் அழிக்கப்பட்ட இடம் இந்த ஆது சமூத் கூட்டத்தார் வாழ்ந்திருந்த இடங்கள் இவையெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னா அந்த ஊரில் ரொம்ப தூரம் இருக்குது சைனாவிலருந்து பார்த்தோம்னா அதை விட இருக்கும் அமெரிக்காவிலருந்து பார்த்தா அதை விட இருக்கும் அரபு நாட்டிலருந்து அந்த இடத்த பார்த்தா பக்கத்தில் இருக்குது அந்த ஏரியா மத்திய ஆசியா என்று சொல்லப்படக்கூடிய பகுதிகள் தான் எல்லாருமே வாழ்ந்து இருக்கின்றார்கள் அதனால மக்காவாசிகளுக்கு ரொம்ப பக்கமா இருக்குது அந்த இடம் நீங்கள் குடியிருக்கின்றீர்கள் குடியிருந்தே அநியாயம் செய்து கொண்டவர்கள் குடியிருந்த இடத்திலே நீங்கள் குடியிருக்கிறீர்கள் உங்களை சுற்றி உள்ள பகுதிகளில் தான் முன்னால் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அவர்களை நாம் என்ன செய்தோம் என்று உங்களுக்கு நன்றா தெரியும் இதை உதாரணமா சொல்லி வரக்கும் உள்ள அம்சால் உங்களுக்கு இதை உதாரணங்களாக நாம் ஆக்கி தருகின்றோம் என்றும் அல்லாஹால சொல்லுங்க சமூது கூட்டத்தார் ஆதி சமூது கூட்டத்தார்கள் நூ அலி இஸ்லாமுடைய கோம்கள் நூ அலி இஸ்லாத்துடைய கோமுகள் இப்ராஹிம் அலையலாத் அதுக்கு பின்னால தொடர்ந்து பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான நபிமார்களுடைய கோமுகள் எல்லாம் பக்தாத் பகுதியில் தான் வாழ்ந்திருந்தார்கள் நூஹ் அலிஹ்ஸ்லாத்துடைய கப்பலும் கூட அந்த பக்தாத் உடைய ஒரு பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் எப்பொழுதும் அது இருக்கின்றது அந்த இடத்துல கப்பல் கட்டினார்கள் நூஹ் அலி அவர்கள் ஆது கூட்டத்தார் சமூது கூட்டத்தார் இதை மாதிரி பல கூட்டத்தினர்கள் பல கோமகள் நபிமார்களுடைய கோமுகள் வாழ்ந்திருந்தார்கள் அந்த நபிமார்கள் சொன்னதை கேட்காமல் அவர்கள் மாறு செய்ததின் காரணமாக அனைவரும் அழிக்கப்பட்டார்கள் அந்த வரலாற்றை அல்லாஹாலா குரானிலை சொல்லிக்காட்டி மக்காவாசிகளுக்கு எச்சரிக்கை செய்தார் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கைக்கு பின்னாலும் நீங்கள் உணர்வு பெறவில்லை அதை சிந்தித்து பார்க்கவில்லை என்றெல்லாம் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் பலமோ அம்புசம் கைபாயல் எப்படி அவர்களை நாம் செய்தோம் என்பதை நீ நாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் வல்லாரப்பு நாளுக்கும் அல்லம் தான் இதை உதாரணங்களாக உங்களுக்கு நாம் ஆக்குகின்றோம் அந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மக்கரூ மக்கரகம் உலகத்தில் இருக்கும் போது அல்லாஹ் சொல்லியதை நபிமார்கள் சொல்லியதை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய சூழ்ச்சிகளை செய்தார்கள் அதாவது இந்த தீன் இப்படி இருக்க வேண்டும் அது இப்படி இருக்க வேண்டும் இது இப்படி இருக்க என்றெல்லாம் மக்காவாசிகள் நிறைய சொன்னாங்க ரசூல்லா அலிஸ் மாவட்டத்தில் உங்களை தான் அல்ல நபியா அனுப்பினா வேற ஆள் கிடைக்கலையா இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தார் பாருங்க குறைச்சிகள் நாங்க இருக்கிறோம் உயர்ந்த கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தார் தாய்ப்புல இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் இந்த ரெண்டு கூட்டத்தார்ல யாராவது ஒருத்தர் நபியா அனுப்பியிருக்கலாம் அல்லவா உங்களவா நம்பியா அனுப்பணும் என்று ஒரு தடவை கேட்டார்கள் நீங்க நபியின்னு சொல்றதா இருந்தா வானத்திலிருந்து ஒரு அத்தாட்சி கொண்டு வரப்பட வேண்டும் என்பதாக சொன்னார்கள் நீங்கள் நபி என்பதாக சொல்லுவதாக இருந்தால் மலக்குகள் வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி நிறைய முன்னால் உள்ள ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்ல பல்வேறு விதமான பரிகாசமான வார்த்தைகளை கொண்டு அந்த நபி ரசூல்லா சல்லா அலி சொல்லம் அவர்களை ஏளனம் செய்தார்கள் பரிகாசம் செய்தார்கள் இது எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தினரும் அந்தந்த நபிமார்களை அப்படித்தான் செய்தார்கள் இது வந்து இதெல்லாம் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு சூழ்ச்சி மக்கரோ மக்கரகம் அவர்கள் தங்களுடைய சூழ்ச்சிகளை செய்தார்கள் உங்களை சுற்றி இருந்த அந்த ஊர்காரர்கள் சூழ்ச்சிகளை செய்தார்கள் ஆனால் வளைந்தல்லாகி மக்குருகும் அவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தார்களோ அதற்குரிய தண்டனை அல்லாவிடத்தில் இருக்கின்றது அவர்களுடைய சூழ்ச்சி அல்லாவிடத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய சூழ்ச்சி என்ன செய்தார்களோ என்ன தந்திரங்கள் செய்தார்களோ அதுவெல்லாம் அல்லாஹத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது ஜசா உமக்ரீஹீம் அவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தார்களோ அதற்குரிய தண்டனை அல்லாஹால இருக்கின்றது நீங்கள் அல்லாஹாலத்தில் செல்லும் பொழுது அந்த தண்டனை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் அல்லாஹால குறிப்பிடுகின்றார் ஆக தீனுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்வதை மட்டும் சூழ்ச்சி செய்தால் அந்த சூழ்ச்சியை அல்லாஹாலா நன்றாக அறிந்து கொண்டிருக்கின்றார் ஏதாவது காரணங்களை சொல்லி இது இப்படி அல்ல அப்படி என்பதாக சொல்லி ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த ஏமாற்றுவதை அல்லா தால நன்கு அறிந்திருக்கின்றான் கிடைக்கும் என்பதை குறிப்பிடுகின்ற இடத்தை விட்டும் பெயர்த்து விடுவதாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய சூழ்ச்சி செய்யறாங்க அந்த சூழ்ச்சியின் காரணமாக மலைகள் மிக அற்புதமாக அது உறுதியாக இந்த பூமியின் மீது அமைக்கப்பட்டு இருக்கின்றது இவருடைய சூழ்ச்சியின் காரணமாக மலைகளே பெயர்ந்து விட்டாலும் சரி இடம் மாறிவிட்டாலும் சரி அல்லாஹலா அந்த சூழ்ச்சியை அறிந்திருக்கின்றால் அதுக்குரிய தண்டனைகள் அதாவது எவ்வளோ பெரிய சூழ்ச்சி செய்தாலும் சரி அப்படிங்கிற அர்த்தம் பயங்கான மக்களும் இத்தசூலம் என் உழ்ச்சிபான் அவருடைய சூழ்ச்சி மலைகளை அதனுடைய இடத்தை விட்டும் இத்தசூல அது நீக்கி விடுவதற்கு உரியதாக இருந்தாலும் சரி அல்லா தால இடத்தில் பதிவு செய்யப்பட்டு தண்டனை சொன்னாக்கும் ஆனா சில வளமாக்கள் சில முகசீர்த்த இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் பல இடத்துல வரும் இன் அப்படிங்கிறதுக்கு மா இல்லை அப்படிங்கிற அர்த்தம் வரும் இன்கான மக்குருகும் அப்படி வச்சுக்கிட்டு அவர்களுடைய சூழ்ச்சி மலைகளை அதனுடைய இடத்தை விட்டும் பெயர்த்து விடக்கூடியதாக இல்லை உங்க என்ன பெரிய சூழ்ச்சி மலையை பெயர்த்து அந்த கொண்டு கொண்டு போயிட போறாங்களா அப்படிங்கிற அல்லாஹத்தாலா உலமாக்கள் முகசிரங்கள் எழுதுகின்றார்கள் இந்த மாதிரி அல்லாஹத்தாலா இன் அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் புராண நாலு இடத்துல வருது பொதுவாக இன் அப்படிங்கிறது இருந்தால் அப்படின்ற நிபந்தனை எழுத்தாக வரும் அது வார்த்தை வந்து நிபந்தனை இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் இன்னொரு வார்த்தை இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது இன் நிச்சயமாக உறுதியாக அப்படின்னு அர்த்தம் வரும் இன்ன அப்படிங்கிற அர்த்தத்துல இன் அப்படிங்கிறது அதே அர்த்தம் வரும் ஆனா இன் என்பதற்கு மா என்ற அர்த்தம் இல்லை என்ற அர்த்தம் நாலு இடத்துல குரான்ல வரும் அதுல இது ஒன்று நாலு இடத்தையும் குரான்ல விபசனங்கள் குறிப்பிடுகிறோம் சரிங்க இந்த இன் காண மக்குருகும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொன்னார் அவருடைய சூழ்ச்சி மலையை அதை அந்த இடத்தை விட்டும் பெயர்க்கக்கூடியதாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொன்னா மிக பிரமாண்டமான சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள் எவ்வளவு பிரமாண்டமான சூழ்ச்சியா இருந்தாலும் சரி அதையெல்லாம் அல்லாஹாலா முறியடித்து விடுவார் அந்த சூழ்ச்சிக்கெல்லாம் தண்டனை உண்டு அல்லாவிடத்தில் என்று அர்த்தம் இந்த சூழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா என்ன கருத்துனா அல்லாஹாலா சொன்னான் என்று ஒரு விஷயத்தை அந்த மக்களிடத்தில் சொன்னால் அலட்சியப்படுத்துவது அதே மாதிரி யார் வந்து அந்த கருத்துக்களை சொல்லுகின்றார்களோ தீனை சொல்லுகின்றார்களோ மார்க்கத்தை எத்தி வைக்கின்றார்களோ அவர்களுக்கு துன்பம் தருவதற்காண்டி பல்வேறு வழிகளிலே முயற்சிப்பது எத்தனை வழிகளிலே அந்த மக்காவாசிகள் முயற்சித்தார்கள் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களை அவர்களுக்கு துன்பம் தர வேண்டும் கடைசியாக அவர்களை கொன்று வேண்டும் என்பதற்காண்டி முயற்சித்தார் அதுதான் சூழ்ச்சி அப்படிங்கிறார் எப்படியாவது அவர் பிரச்சாரம் செய்யாமல் தடுத்து வேண்டும் என்பதற்காண்டி பல முயற்சிகள் செஞ்சார் பல முயற்சிகள் செஞ்சார் ஒரு முயற்சியில் பாருங்கள் ஒரு சகீஃப் என்று ஒரு கூட்டத்தார் இதில் பின்னால் வருது சகீப் என்று ஒரு கூட்டத்தார் ரசூல்லாய் சல்லா அலிஸ்ல மகத்தில் வந்து சொன்னாங்க நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆனால் நாங்கள் ஒரு மூணு நிபந்தனைகளை சொல்கிறோம் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா செய்யலாம் நாங்கள் இஸ்லாத்துக்கு வரோம் என்னன்னு கேட்டேங்க நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் தொழுகணும்னு சொல்லுவீங்க நாங்கள் தொழுவதாக இருந்தால் ருக்கு செய்ய மாட்டோம் நிற்கி சரியாக செய்வோம் ரெண்டு தான் செய்வோம் ஏற்றுக்கொள்றோம்னா சொல்ல மாட்டோம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது கருத்து நாங்கள் ரிப்ரூவ் செய்ய மாட்டோம் பிறகு நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் எங்களுடைய தெய்வங்கள் இந்த சிலைகள்லாம் இருக்கிறது பாருங்க அதெல்லாம் உடைச்சிடணும் எடுத்துடணும்னு சொல்லுவீங்க அந்த சிலைகளை எங்களுடைய கைகளால் நாங்கள் உடைக்க மாட்டோம் எங்களால் கைகள நாங்கள் உடைக்க மாட்டோம் மூணாவது ஒரு வருஷம் வரைக்கும் சிலைகளை வணங்க இஸ்லாத்துக்கு வந்தா சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க இந்த லாத் என்று ஒரு லாத் ஹௌ என்று ரெண்டு தெய்வங்கள் பெரிய தெய்வம் அது அந்த ரெண்டு தெய்வங்களையும் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு வணங்க மாட்டோம் நீங்க சொல்ற மாதிரி ஆனா அந்த தெய்வங்களின் மூலமாக அந்த சிலைகளின் மூலமாக கொஞ்சம் சுகம் பெற்றுக்கொள்வதற்கு அதாவது வேறு ஏதாவது விசேஷங்களை வேலைகளை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அனுமதி தரணும் இந்த மூன்றுக்கும் நீங்கள் அனுமதி தந்தால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய சூழ்ச்சி அதான் அதான் சூழ்ச்சி அப்படிங்கிறதீங்க ரசூல்லாய் சல்லாஹன் சொன்னாங்க மூணுக்கும் பதில் சொன்னார்கள் எந்த தொழுகையில ருக்கோவும் சஜிதாவும் இல்லையோ அந்த தொழுகையில் நன்மையே கிடையாது அப்படின்னார் அப்படின்னா உங்களுக்கு அனுமதி தர முடியாது ருக்கோ இல்லாமல் சஜிதாவெல்லாம் கிடையாது அதாவது தொழுகை கிடையாது அதனால முடியாது சரி உங்களுடைய கைகளால் உங்களுடைய சிலைகளை உடைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு வருஷம் வரைக்கும் இந்த லா தூசா அந்த இதெல்லாம் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறீங்க அதுக்கும் அனுமதி தர முடியாது ஏற்றுக்கொள்றோம் ஒன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாது வேணா ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னாங்க அவங்க போயிட்டாங்க இது எங்களால் சாத்தியம் இல்லை அப்படின்னு போயிட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லி பரிகாசம் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்குரிய வழிவகைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அதே அல்லா தாலா இங்கே சொல்லுகின்றனர் பல தக்சபன் நல்லாக முஹ்லிப்பாஜி இருசுலகுவோ அல்லாஹால தன்னுடைய ரசூல்களின் மூலமாக தன்னுடைய தூதர்களின் மூலமாக பல விஷயங்களை சொல்லி இருக்கின்ற அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவர்கள் அல்லாகவை தவிர மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் மற்ற பொருள்களை தெய்வங்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் என்னென்ன தண்டனை உண்டு அவர்கள் எந்த வகையிலும் மன்னிக்கப்பட மாட்டார்கள் சிர்த்து வைத்தவர்கள் எந்த வகையிலும் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹால சொல்லியிருக்காங்க சரி யார் யாருக்கு என்னென்ன தர தருவேன் என்றுதான் அல்லாஹால சொல்லி இருக்கின்றன அந்த வாக்குறுதியை அல்லாஹாலா நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது யாருக்கு என்ன தர தருவேன் என்பதாக சொல்லி இருக்கின்றன நல்லதை செஞ்சா சொர்க்கம் உண்டு தீமைகளை செஞ்சால் சிறுக்கு வைத்தால் குபு செய்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு நரகம் உண்டு அல்லாஹால மாறு செய்திருவான் நினைக்க வேண்டாம் பலா தகசபன் அல்லாக அல்லாகவே நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் தன்னுடைய தூதர்களுக்கு தன்னுடைய வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள எல்லா ரசூல் மூலமாகத்தான் அந்த வாக்குறுதியை கொடுக்கறான் ரசூல் சொல் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு சொன்ன அந்த வாக்குறுதிக்கு அல்லாஹாலா மாற்றம் செஞ்சிருவான் அப்படின்னு நினைக்கவேன் தண்டனை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறான் அல்லாஹால சரி அங்க போன உடனே அல்லாஹால கெஞ்சி கிஞ்சி அவன் ரொம்ப இறக்கம் உள்ளவன் அதனால எங்களை கொடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு கெஞ்சி அல்லாஹாலிருந்து அந்த தண்டனை வந்து விடுபட்டு விடலாம் நீங்கி நினைச்சுக்காதீங்க அல்லாஹால உலகத்திற்கும் போது சொல்லிய வாசகம் அது இந்த ஆயத்து அல்லாஹால தன்னுடைய வாக்குறுதியை தன்னுடைய ரசூலுக்கு தந்த வாக்குறுதியை வாக்குறுதிக்கு மாறு செய்வான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் மூமின்களுக்கு அல்லாஹால வெற்றியை தருவதாக சொல்லி இருக்கின்றான் வெற்றியைத் தருவதாக உதவியைத் தருவதாக மலக்குகளுடைய உதவியைத் தருவதாக சொல்றான் புலான் அல்ல பல இடங்கள் அதுக்கு மாறு செய்ய மாட்டான் கண்டிப்பா மூமினாக இருந்தால் அல்லாஹால உதவி உண்டு அப்போ மட்டுமல்ல இப்பவும் சரி மூமினாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹால சொல்றோம் அன்புமல்ல ஆயம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் உலகத்திலேயே நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நிபந்தனை என்ன தெரியுமா என் குண்டும் மூமினி நீங்கள் மூமின்களாக இருந்தால் மூமின்னா பரிபூர்ணமான மூமினாக இருந்தால் என்று அர்த்தம் ஈமானுடைய விஷயத்திலே அமல்களுடைய விஷயத்திலே எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த முறைப்படிக்கு நீங்கள் வாழ்ந்திருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர் அந்த ஆயத்தை நமக்கு தெரிவிக்கிறது நம்ம ஈமான்ல சரியில்லை அதனால உயர்ந்தவர்களாக இல்லை ஆனால் அல்லாஹாலா எதை வாக்களித்திருக்கின்றாலும் அதை கட்டாயமாக தருவான் அதுக்கு மாற்றமே செய்ய மாட்டான் மாற்றம் செய்வான் என்று நினைக்க நல்லவர்களுக்கு உதவி செய்வான் தீயவர்களை அழித்து விடுவான் தீயவர்களுக்கு தண்டனை கொடுப்பான் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதில் மாறு செய்யவே மாட்டான் அதே மாதிரி ஈமான் கொண்டவர்களை ஈமானிலே அல்லாஹாலா உறுதிப்படுத்தி வைப்பான் ஈமான் பலமாக இருந்தால் அதிலேயே உறுதிப்படுத்தி வைப்பான் யார் ஈமான் கொல்லாமல் இருக்கின்றார்களோ குபுரில் இருக்கின்றார்களோ குபிரிலேயே அல்லாஹாலா அவர்களை விட்டு விடுவார் அப்படின்னு சொல்றான் அந்த விஷயத்திலும் அல்லாஹால மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நினைக்க வேண்டாம் கட்டாயமாக ரெண்டு சாரா இருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் ரெண்டு சாரா இருக்கு என்னென்ன சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அதை அல்லாஹாலா தருவார் அதில் மாறு செய்யக்கூடியவனாக அல்லாஹாவை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் இன்னல்லா அசீஸ் உம் ஜூன் ஜிஹாப் நிச்சயமாக அல்லாஹால யாவற்றையும் மிகைத்தவன் ஏன்னா ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கு நான் இப்போ செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதனுடைய இயல்பு பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு வாக்கு கொடுத்துருவாங்க என்னங்க நீங்கள் சொன்ன வாக்கு என்னாச்சு சொன்னந்தாங்க செய்யணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ முடியல என்கிட்ட இவ்வளோ பெரிய தடவை வந்துடுச்சு எனக்கு அது ஒருத்தர் நம்ம சாதாரணமாக பார்க்குறோம் ஒருத்தர் பள்ளியாசல் கட்டதுக்கு பத்து லட்ச ரூபா தர்றேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் நல்ல வசதியாக இருந்தார் பத்து லட்ச ரூபாய் தர்றேன்னு சொன்னார் அவர் ஆறு மாதத்தில் உங்களுக்கு பத்து லட்ச ரூபா தந்துர்றார் அவங்க பில்புக்கெல்லாம் தூக்கிட்டு பத்து பேர் வந்தாங்க கொல்லையாச கட்டுறவங்க தர்றேன்னாங்க சொன்னேன் திடீர்னு பிஸ்னஸில் ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு இப்போ நானே கடனில் இருக்கிறேன் பேங்க்கில் லோன் வாங்கி அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஏதோ பண்ணிட்டுருக்கேன் இப்போ எனக்கு பத்து லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் தப்பிச்சுக்குவேன் அவ்வளோ பெரிய சிரமத்தந்த ஆகிட்டேன் சொல்லி சொல்கிறாங்க இது பண விஷயமாக அதே மாதிரி வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர் நல்ல மனிதர் தான் வாக்கு தவறவே மாட்டார் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை கட்டாயமாக செய்வார் ஆனால் அவருடைய சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு அந்த வாக்குக்கு மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை அவர் அழுகிறார் அவங்களுக்கு சொன்னாங்க ஆனால் செய்ய முடியல நான் இதை செய்து தருவதாக சொன்னேன் என்னால் முடியல இப்போது அப்படின்னு சொல்லி அவர் வாக்குக்கு மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை அவர் இதெல்லாம் அவருடைய விஷயத்த நடக்குமா சமோகல் என்று ஒருவர் இருந்தார் அவர் ஒரு பெரிய கவிஞர் ஒருத்தர் இருந்தார் அரபு நாட்டில் நடந்த அதாவது வாக்கை காப்பாற்ற வேண்டும் ஒரு உதாரணம் அவர் இறந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்ப அவரிடத்தில் இருந்த ஒரு பொருள் உருக்கு சட்டை போர் கவசம் ஒன்று அதை அந்த சமவல் என்பவரிடத்தில் கொடுத்து அவருக்கு இவரை தெரியும் வேற ஒரு ஊரில் இருக்காங்க அந்த ஊர் தன்னுடைய விட்டு வெளியூர் போன நேரத்தில் அவருக்கு மகுத்து ஏற்பட்டு விட்டது அந்த ஊருக்கு சட்டையை கொடுத்து எப்படியாவது என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் இதை கொண்டு போய் சேர்த்துடுங்க குடும்பத்தாருக்கு இது ஒரு பெரிய சொத்து அதை கொண்டு போய் கொடுத்துருங்க அதை வாங்கி வச்சுக்கிட்ட அவர் வர்ற வழியில ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த நாட்டு மன்னரால் இவர் கைது செய்யப்பட்டு விட்டார் அந்த சமௌகள் என்பவர் கைது செய்யப்பட்டு விட்டார் அவர்கிட்ட இந்த உருக்கு சட்டை ரொம்ப அற்புதமான உருக்கு சட்டை போர் கவசம் இருக்கிறத அந்த மன்னருக்கு தெரிஞ்சிச்சு அந்த போர் கவசத்தை கொடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் போய் கேட்டாங்க சார் அவர்கள் கொடுக்க முடியாது இது அமானிதம் நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன் அவர்கிட்ட அவருடைய குடும்பத்தை கொடுப்பதா கொடுக்க முடியாது மன்னர் சொன்னார் அவரை வற்புறுத்தி வாங்குங்க அப்படின்னு வற்புறுத்தப்பட்டார் கொடுக்கவே முடியாதுன்றார் இங்க என்ன சொன்னாலும் சரி உங்களை கொலை செஞ்சுட்டே எடுத்துக்கவும் செஞ்சாலும் சரி அதுக்கு பின்னால்தான் எடுத்துக்க முடியுமே தேவையான என்னுடைய உயிர் போகாமல் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொடுக்க முடியாது அது அமானிதான் நான் வாய்தா கொடுக்குறது வாக்கு கொண்டு போய் அவர் அந்த குடும்பத்தார்த்த படைப்பதா அப்படியே சொன்னா அரசா வந்தான் மஞ்சள் கேட்டு பார்த்தா கொடுக்கல கொடுக்க மாதிரி அந்த சமவல் என்பவருக்கு ஒரு மகன் இருக்காரு அவருடைய வீடு பக்கத்திலேயே வேற ஊர்லயே இருந்துச்சு அந்த வீட்டுக்கு போய் அந்த மகனை கொண்டு வர சொன்னாங்க அரசன் கொண்டு வர சொல்ல மகன் கொண்டு வரப்பட்ட அந்த போர்கவசத்தை என்கிட்ட கொடுக்கறியா மகனை நான் கொலை செய்யவா அப்படின்னு பேரு முன்னாலேயே நீ என்ன சொன்னாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி நான் கொடுக்க மாட்டேன் இது வாக்குறுதி வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் ஆளுகளை கூப்பிட்டான் ரெண்டு துண்டாக வெட்டினா அந்த மகனை அவருடைய கண் முன்னாலேயே நீ வெட்டினாலும் சரி இன்னும் மகன் இருந்தாலும் சரி அவருக்கு ஒரே மகன் தான் கொடுக்க முடியாது அப்படின்னு அவருடைய உறுதியை பார்த்த அந்த மன்னன் அவரை விடுதலை செஞ்சான் அதை கொண்டு போய் அவருடைய உறவினர்கள் யாரோ ஒருத்தர் மகனோ மகளோ அவரத்துல கொடுக்கிற வரைக்கும் அவர் தன்னுடைய வேலையை பார்க்கவே இல்லை அதை கொண்டு போய் கொடுத்துருத்தான் அடுத்த வேலையை பார்த்தேன் என்பதாக அரபு நாட்டில் ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்கின்றோம் இப்போ வாக்குறுதிக்கு நிறைவேற்றுவது என்பது ரொம்ப கடினமான வேலை சில நேரங்களில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்துடும் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் மகனுடைய உயிர் போகுது அல்லது அவருடைய உயிர் போயிரும் ஊருக்கு சட்டை தானே அவங்கள்ட்ட சமாதானம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் அது இல்லையா அப்படி தான் வரும் மனிதனுடைய இயல்பு அதுதான் வரும் ஆனால் அவர் கொடுக்கல இது வாக்குறுதியை நிறைவேற் வேற்று நிறைவேற்றக்கூடிய தன்மை ரொம்ப சில பேருக்கு தான் இருக்கும் இதுதானே பரவாயில்லை அப்படின்னு சொல்லி வாக்குறுதிங்கிறது ரொம்ப முக்கியம் வாதா அப்படிங்கிறது அல்லாஹாலா அதை தனக்குரியதாசம் இன்னல்லா லா யூஹு வாக்குறுதிக்கு மாற்றமே செய்ய மாட்டான் அல்லாஹ் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் நுபுவத்து வருவதற்கு முன்னதாக வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வியாபாரியுடன் அவங்களுக்கு கொஞ்சம் தொடர்பு இருந்தது வியாபாரம் சம்பந்தமாக அந்த வியாபாரியும் ரசூல்லா செல்லாஹ் செல்லம் அவர்களும் ஒரு நாள் ஒரு வழியில போயிட்டு இருந்தாங்க அந்த வியாபாரி சொன்னார் நம்பி அவர்களிடத்துல இங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தாங்க ரசூல்லாய் சலாஹம் அவர் போயிட்டார் போனவர் ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டார் மறந்துட்டார் ரசூ உள்ளா சிலர் நிற்க வச்சதை மறந்துவிட்டார் இங்கே நில்லுங்கன்னு சொன்னதை மறந்துட்டேன் ரசுல்லா சிலர் உண்மையால் பார்த்தாங்க காணாம் அப்புறம் தங்க வேலைக்கு போனாங்க ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும் முக்கியமாக இப்போ இப்போ புதுசாக போகிறது பைசானா சாப்பிட போகிறது இது வேலை இருக்கும் அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நின்றுக்குவாங்க போவாங்க திரும்ப வந்து நின்றுக்குவாங்க போவாங்க திரும்ப வந்து நின்றுக்குவாங்க அவர் வரவே இல்லை மூணு நாள் கழித்து அந்த வழியாக அவர் வர்றார் ஆனா சொன்னதை மறந்துட்டார் சுத்தமாக மறந்துட்டார் அந்த வியாபாரி மூணு நாள் கழிச்சு வர்றாங்க ரசூல்லா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க ரசூல்லாய் சலல்லாஸ் நுபவத்துக்கு முன்னாலே இது ரசூல்லாய் சலுல்லா சொன்னார்கள் நண்பரே எனக்கு கொஞ்சம் சிரமம் கொடுத்து விட்டீர் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிரமம் கொடுத்து விட்டார் மூணு நாள் அந்த இடத்துல நிற்கிறாங்க ராத்திரி போகலாம் சாப்பிடுறது தேவையை நிறைவேற்றுவது அதை போல அதை தவிர வேற எந்த நேரத்திலும் அந்த இடத்துல நிறுவன இது வாக்கை நிறைவேற்றுவது வாக்கு அப்படி நிறைவேற்றணும் ஒரு மூமின் என்று சொன்னால் இப்படி வாக்கை நிறைவேற்ற வேண்டும் அதோ அல்லாஹாலிருந்து பெறக்கூடிய பண்பு அல்லாவுடைய பண்புகளை கொண்டு பண்பு பெறுங்கள் குணம் பெறுங்கள் என்று செல்லாஸ் சொன்னார் அல்லாவுடைய குணத்துல உள்ளது ஒன்று அவன் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான் அது மோமின் கிடத்துல இருக்கணும் அதனால் அல்லாஹால சொன்னா முஹலிப்பிசுல அல்லாஹால தன்னுடைய ரசூல்மார்களுக்கு சொன்ன வாக்குறுதிக்கு மாற்று செய்வான் என்பதாக நீங்கள் நினைக்க இன்னல்லாஹா அசீஸ் அல்லாஹாலா யாவற்றையும் மிகைத்தவன் உலகத்தில் இருக்கிற மாதிரி வற்புறுத்தி அவர் சொன்ன வாக்குறுதிக்கு மாற்றமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னார் அந்த மன்னர் அது மாதிரி யாரும் வற்புறுத்தக்கூடியவர் யாரும் கிடையாது அவனை மிகச்சி யாரும் கிடையாது எந்த சக்தியும் கிடையாது அசீஸ் அவன் யாவற்றையும் மிகைத்தவன் பழிவாங்கக்கூடியவன் என்ன பழி வாங்கக்கூடிய எல்லாவது பழிவாங்கல் தன்மை இருக்குது அவன் பழிவாங்கக்கூடியவன் சொன்னா அவன் சொன்னதை கேட்கலன்னா பழிவாங்க தண்டனை கொடுப்பான்னு அறுக்கு ஏன்னா அஸ்மால் தொண்ணூத்தி ஒன்பது நாம திருநாமங்களில் அல் முன்தக்கைம் என்று ஒன்று வரும் ஒரு ஒரு வார்த்தை அல் முன்தகம் பழி வாங்கக்கூடியவன் அல் முன்தக்கை அப்படிங்கிறதே ஒரு வார்த்தை ஒரு அல்லாஹுக்குள்ள ஒரு சிபத்து தன்மை அதனால துன் திகாம் பழி வாங்கக்கூடியவன் என்பதாக சொல்லுகிறான் அல்லாஹத்தால பழி வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து தவறான முறையில் அப்படின்னு அர்த்தம் அல்ல அவரை பழி வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பழி வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருப்பார் இருக்குது அது எது சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த சந்தர்ப்பம் வந்த உடனே கண்டிப்பாக பழி வாங்கிடுவார் மன்னிக்க விவளமாட்டார் அப்படிப்பட்ட பழி அல்ல பழி வாங்குதல் அல்ல உலகத்தில் அல்லாஹத்தாலாக ஒரு கட்டளையை சொல்லியிருக்கிறான் அந்த கற்றளையை செய்ய வேண்டும் செய்யாமல் விட்டு விட்டால் திரும்பவும் சொல்லப்படுவார் திரும்பவும் செய்யலை திரும்பவும் சொல்லப்படுவார் திரும்பவும் செய்யலை அப்படியே அல்லாஹத்தாலாக ஏராளமாக மன்னிச்சிட்றான் இந்த உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள்ல ஏராளமான பாவங்களை மன்னிச்சர்னான் அப்படி மன்னித்த பிறகும் கூட பல பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் நிறைய இருக்கின்றன அந்த மனிதனுக்கு சொன்னதை கேட்காதனால கடைசி வரைக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பல தவணைகள் ஒன்னு அல்ல ரெண்டு அல்ல நூறு பல ஆயிரக்கணக்கான தடவைகள் தவணை கொடுத்த பின்னாலும் அந்த மனிதன் திருந்தவில்லை பாவங்களை விட்டு விடவில்லை கட்டுப்படவில்லை என்ற காரணத்தினால் அவன் பழிவான் தண்டனை கொடுப்பான்னு உலகம் அழிக்கப்பட்ட பின்னாலே என்ன நிகழும் என்ன நிகழும் என்பதை அல்ல இந்த ஆயத்தில் சொல்லுங்க பூமி அது அல்லாததாக அந்த மாற்றப்படக்கூடிய நாளில் வானங்கள் அல்லாததாக மாற்றப்படக்கூடிய நாளை நாளில் பூமி இந்த பூமி அல்லாததாக வானங்கள் இந்த வானம் அல்லாததாக மாற்றப்படக்கூடிய நாளில் இந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய கபர்களில் இருந்து ஒரே அல்லாஹுக்காக வேண்டி அல் ஹஹார் அடக்கி ஆளும்படியான ஒருவனான ஏகனான அல்லாஹுடைய ச சட்டத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளைக்காக வெளியாகி வரக்கூடிய நாளில் பூமி வானங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு வேறொரு பூமி வேறொரு வானம் வேறொரு விதமான வானம் வேறொரு விதமான பூமி எப்படி இருக்கும் தெரியாது சில தீசகளை சொல்லப்படுகின்றது இந்த பூமி முழுவதும் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கட்டடங்கள் இருக்கு கொஞ்சம் தூரம் கூட முடியாது சரி கட்டடமே இல்லாவிட்டாலும் கூட மலைகள் இருக்கும் மலைகளே இல்லாவிட்டாலும் மரஞ்செடி கொடிகள் இருக்கும் இதெல்லாம் நமக்கு மறைப்பாக எதுவுமே மரஞ்செடி கொடிகளே இல்லாவிட்டாலும் கூட கடல் இருக்குது பார்த்தா கடல் தான் தெரியும் கடல் அப்படி மேடம் தெரியும் அது கொஞ்சம் தூரம் தான் தெரியும் அந்த மாற்றப்பட்ட பின்னால் பூமி எப்படி இருக்கு ஒரு முனையில் இருந்து பார்த்தா அடுத்த முனை வரைக்கும் கடைசி வரைக்கும் தெரியும் உரகிசில் அறிவிக்கப்பட்டிருக்கு செம்பாக மாற்றப்பட்டு விடும் இப்ப மண்ணா இருக்குது பூரா செம்புத்தரையாக மாற்றப்பட்டு விடும் என்பதாக ஒரே பிளாட்டா இருக்கு உருண்டையா இருக்குது அப்போ உருண்டை இல்ல ஒரே பிளாட்டா இருக்கு இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் பார்க்கலாம் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மைல்கள் தூரம் இருக்கும் அதை பார்க்கலாம் இங்க அந்த மாதிரி சரி அந்த அளவு பூமி வேறொரு பூமியாக மாற்றப்படக்கூடிய நாளில் அப்படின்னு சொன்னா இந்த பூமி மாதிரியே உருண்டையா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல இந்த பூமி மாதிரி அளவு இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல இந்த பூமி இப்போ உருண்டையா இருக்கிறதுனால ஒரு நாற்பது ஆயிரம் கிலோமீட்டர் சுற்றளவு இது இருபத்தி நாலாயிரம் மைல் நாற்பது ஆயிரம் கிலோமீட்டர் சுற்றளவு கடல்லாம் சேர்த்து ஒரு ரவுண்டு ஆனா அந்த பூமி எப்படி இருக்கும் தெரியாது இப்படி இருக்கும் என்று சில தேசங்களில் வந்து அது நம்ம ஓரளவு கற்பனை செய்து கொள்ளலாம் முழுமையாக நம்ம விளங்க முடியாது ஆனால் உறுதி என்னன்னு இந்த பூமி இருக்காது இந்த வானங்களும் இருக்காது எல்லாமே மாற்றப்படுகின்ற நாளிலே பரசூர் இல்லாக எல்லாம் உத்தரவு போடுவான் கபுல்லிருந்து எல்லாம் எதிரிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிரிச்சு கூட்டமாக போவாங்க இல்லாகி அல்லாஹூ சட்டம் போட்டதற்காக வேண்டி அல்லாஹுடைய சட்டத்தை கட்டு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அவர்கள் தங்களுடைய கபர்களில் இருந்து எழுந்து வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நில்லாகின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் ரெண்டு வார்த்தையை கொண்டு வருணிக்கின்றான் அல்வாஹித் அல் கஹார் அவன் ஏகன் ஒருவன் தான் அந்த சட்டத்தை போடுறான் அவனுக்கு துணை கிடையாது அல் அடக்கி ஆளக்கூடியவன் யாரும் அவனை மீறி எதுவும் செய்ய முடியாது அடக்கி ஆளக்கூடியவர் எல்லா பனைப்பினங்களும் வந்து சேரும் மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்கள் பறவைகள் மீனினங்கள் எல்லாமே வரும் சின்ன சின்ன எறும்புகள் எத்தனை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அதாவது கோடிக்கணக்கான எறும்புகள் எண்ண முடியாத வகைகளில் ஊர்வனங்கள் இருக்கின்றன அவ வந்து சேரும் எல்லாம் அந்த நேரத்துல இப்படி வருகின்ற அந்த நாளில் ஆக்கப்படுகின்ற நாளில் முதிரி மீன்பா நவிய குற்றவாளிகளை நீர் காண்பீர் அந்த நாளில் சங்கிலால் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக கட்டப்பட்டவர்களாக குற்றவாளிகளை நீர் பார்ப்பீர் பூமி மாத்தியாச்சு வானங்களை மாற்றியாச்சு வேறொரு பூமி வேறொரு வானம் வானங்கள் எல்லாம் வேற மாதிரி எப்படின்னா தெரியாது எல்லா மனிதர்களும் எல்லா படைப்பினங்களும் வந்து சேர்ந்தோம் இப்போ குற்றவாளிகள் குற்றவாளிகள்லாம் யாரு அல்லாவுக்கு இணை வைத்தவர்கள் முஷிற்குகள் என்று அர்த்தம் அதான் அவர்கள் தான் குற்றவாளிகள் அசல் குற்றவாளிகள் அவங்க ஓமியன்களில் குற்றம் செய்தவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்ச நாள் தண்டனை கொடுத்து அல்லாஹல்ல கொண்டு போய் நோர்க்கத்துக்கு போட்டுருவான் மறுபடி அது அடுத்த இதில் பின்னால் அவர்கள் சரி இப்போ தரால் உதிரி குற்றவாளிகளை நபிய நீர் பார்ப்பீர் அதாவது முஷிரிக்களை பார்ப்பீர் முகர் அணீனஸ்வால் சங்கலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக சங்கிலி போட்டு கட்டி விலங்கு போடுற போட்டு பெரும் பெரும் சங்கிலி இன்னொரு சொல்லும்போது அந்த சங்கிலி எழுபது முழம் இருக்கும் செங்களுடைய நீளம் எழுபது மூலம் இருக்கும் எழுபது மூலம் உள்ள சங்கலியால் இவரை இவர்களை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிடியுங்கள் பிடியுங்கள் உல்லோஹோ இவனுக்கு விலங்கிடுங்கள் அவனை எழுபது மூலம் உள்ள சங்கலியால் கட்டுங்கள் என்று அல்லாஹல்லா உத்தரவுப்படும் எழுபது மூலம் அப்படின்னு சொன்னால் நம்ம முழம் அல்ல அது தியாமத்தினால் உள்ள முழம் இந்த ஒரு முழம்னு அர்த்தம் அல்ல என்றும் பசியங்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது எவ்வளோ பெருசு இருக்கோம் அப்படின்னு தெரியாது நமக்கு அவ்வளோ பெரிய சங்கலியால் அவனை கட்டுங்கள் சரி கட்டாமலேயே தண்டனை கொடுக்கலாம்ல அவனுக்கு அவன் கட்டணும் கற்ற சங்கிலியால் கட்டுறது விலங்கிடுவது அப்படின்னு சொல்றதெல்லாம் தேவலப்படுத்துவதற்காக உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் ஒரு ஆளை கைது பண்ணி கொண்டு போறாங்க அவரை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க வேனி கைது பண்ணி கையில் விலங்கு போட்டு கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னாள் விலங்கு போட்டு சங்கிலி கட்டி அவனை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க இந்த குற்றவாளிகளை அதாவது முஷ்ரிகளை அதாவது இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு காஃபிரும் அவனுக்குரிய சைத்தானுடன் பிணைக்கப்படுவான் சங்கிலின்னு சொன்னா அவனை மட்டும் கட்டுறது இல்ல அவன் ஒரு சைத்தான வணங்கிட்டு இருந்தான் உலகத்துல உலகத்துல அந்த சைத்தானோட சேர்த்து அவன் கட்டப்படுவான் ரெண்டு கைதிகள் இருந்தாங்க ரெண்டு பேருக்கு அவன் ஒரு கை ஒரு கையில அவன் கையில ரெண்டு கையில விலங்கு போட்டு போறாங்க பார்க்க நாலு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு ரெண்டு கையா சேர்த்து ஓடி போகாம இருக்கிறதுக்கா இப்போ ஒரு தந்திரம் செய்யறாங்க போலீஸ்காரர் அவரோட கையோட அந்த குற்றவாளியுடைய கைதியுடைய கையில சேர்த்து விலங்கு போட்டுட்டு போயிடுறாரு அவன் இவனை எழுத்துக்கிட்டா ஓட இல்லாட்டி ஓட முடியாது அந்த மாதிரி ஆகிடு இது மாதிரிலாம் அங்கே அல்லாஹால சைத்தானுடன் கட்டுவான் அந்த மனிதர்களை சைத்தான எப்படி முன்னால் சொல்லியிருக்க வழக்கு ஒரு சிலையை வணங்குறான்னு சொன்னால் அவன் சைத்தானை வணங்குறான்னு அர்த்தம் சின்ன சிலையா இருந்தாலும் பெரிய சிலையாக இருந்தாலும் சரி அது கருப்பசாமியா இருந்தாலும் வெள்ளைச்சாமியா இருந்தாலும் சரி ஒரு சைத்தானை வணங்குறான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஒரு ஒரு கல்லை ஒரு மண்ணை சிலையாக செதுக்கி அதை வைத்து அதை பிரதிஷ்டை செய்துவிட்டால் அது வணங்குவதற்கு தகுதியானதாக ஆக்கப்படுகின்றது என்று அவர்களுடைய ஐதீகம் ஆனா அந்த இடத்துல அப்படி ஆனவுடனே சைத்தான் குடிக்கொண்டு விடுகின்றார் அந்த இடத்துல சைத்தானத்தான் வணங்குறான் உண்மையிலே அது எத்தனை சிலைகள் வைத்தாலும் சரி அத்தனை சைத்தான்கள் அங்கே குடியிருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலுவஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தந்தைக்கு சொல்லுகின்றனர் என்னுடைய தந்தையே நீங்கள் சைத்தானை வணங்காதீர் என்பதாக சொல்லுகின்றார் அவர் சிலையை வணங்குறாரு அல்லா அவங்க சொல்றாங்க சைத்தானை வணங்காது அப்படின்னு அல்லாஹலா சொல்ல சொல்லுவோம் அப்போ சைத்தானை வணங்கு அந்த சைத்தானும் அங்கே கொண்டு வரப்படுவான் யார் எந்த சைத்தானை வணங்குறானோ அந்த சைதான் அது மேல் மருவத்தூர் இருந்தாலும் சரி கீழ் மருவத்தூர் இருந்தாலும் சரி அந்த சைத்தானோடு கொண்டு வந்து செங்கிலியை போட்டு அந்தாலே சேர்த்து கட்டி கொண்டு போய் தள்ளுவான் அப்படின்னு இம்ன அப்பாஸ் அள்ளி அல்லாஹத்தாலா என்பவர்கள் சொல்லுகிறார் அதில் தபூசர் அள்ளி அல்லாஹத்தாலா என்பவர்கள் இந்த ஆயத்திற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள் துக்குரடு ஐதீகம் அருஜுகும் இலா ரிகாபியும் இங்கே அல்லாத்தால பொதுவாக தான் சொல்றான் முக்கர்வாத் சங்கலிகளால் கட்டப்பட்டவர்களாக அப்படின்னு சொல்றான் கட்டப்படுறது எப்படின்னு கேட்டால் அவருடைய கைகளும் கால்களும் சேர்த்து அவருடைய பிடரியின் பக்கம் சங்கலியால் கட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க கைகளையும் காலையும் பின்னால இப்போ குப்பரை படுத்துக்கிட்டான்னு வச்சுங்க குப்பரை ஒரு ஆள் படுத்தானா கையையும் காலையும் அதை மடக்கி காலையும் கையும் சேர்த்து சங்கிலி போட்டு கட்டி அதே மாதிரி எழுத்துக்கிட்டு போவாங்க அவர்களுடைய சட்டைகள் அவங்களுக்கு சட்டை போட்டிருப்பாங்க சட்டை போட்டிருப்பாங்க கரகவாசிகள் சராபி சிற்பால் அப்படிங்கிறது பண்ண சராபி மின் பத்திரானின் அது தாரினால் செய்யிருக்கும்ார் இருக்கு தாரினால் செய்யார செய்ய சில இந்த சாக்கு நடுவுல தார் போட்டு அதை ஊத்தி இது பண்ணி லேச ரெண்டு லீஃப் அந்த ரெண்டு இதாக்கு செஞ்சிருப்பாங்க அது ரொம்ப உறுதியா இருக்கும் அது மாதிரி அவங்க தாரினால் சட்டைகள் இருக்கும் அவங்களுக்கு ஏன்னு கேட்டா அந்த தார் மிக பிரியுடைய ஒரு நாலு விறக்கடை இருக்குது நமக்கு இந்த கழுத்துல இருந்து இந்த புஜம் வரைக்கும் ஷோல்டர் வரைக்கும் சோல்டருடைய அளவு அது வந்து மூன்று நாள்கள் நடந்து செல்லக்கூடிய தூரம் இருக்கும் மூணு நாள் நடந்து போகலாம் அவ்வளோ தூரம் இருக்கும் அவருடைய தோல் தோல் அப்படின்னு சொன்னால் ஸ்கின் அது ரொம்ப மெல்லிஸானது மனிதனுடைய தோல் உரிக்க முடியாது மற்ற எல்லா பிராணிகளையும் உரிச்சிடலாம் இதை உரிக்க முடியாது அவ்வளோ மெல்லிஸாக இருக்கு தோல் அது நாலு முழம் இருக்கும் அதனுடைய பருமன் தோளுடைய பருமன் உடல் எவ்வளவு பெரிய உடல் அவ்வளோ பெரிய உடலுக்கு ஏற்படும் நரகத்தில் தண்டனை அது தனி நெருப்பினால் தண்டனை மலைக்குகள் அடிப்பார்கள் அது வேற தண்டனை பாம்பு தேல் இருக்கும் அது ஒரு தண்டனை சட்டையை போட்டு சட்டையின் மூலமாக தண்டனை அதனால அந்த தண்டனை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹால அந்த மாதிரி செய்வான் என்பதா சொல்லப்படுகின்றார் நரகத்தில் கொண்டு போய் போடப்பட்டவர்கள் அவருடைய முகங்களை நெருப்பு மூடிக்கொள்ளும் நெருப்பு சொன்னா அப்படி மலை மாதிரி கூஞ்சிருக்கும் எப்படி ஒரு மனிதன் வந்து ஒரு பஞ்சு நிறைய இருக்குன்னு வச்சுங்க அதுக்குள்ள தூக்கி போடுற பஞ்சு நிறைய இருக்கு அதுக்குள்ள தூக்கி போட்டா பஞ்சு போய் அவனை பூரா மூடிக்குது அதுபோன்று ஒரு மலர் குவியல் வச்சுங்க அதுல மலர்ல தூக்கி போட்டா பூக்கள் அந்த பூக்கள் எல்லாம் நெருப்புல தூக்கி போடும் போது அந்த கங்குகள் பூரா அவனுடைய உடல் முழுவதும் மேலே உட்கார்ந்து மாட்டான் நெருப்புக்குள்ள புதஞ்சு கிடப்பான் அப்படின்னு பத்தம் ஷா உஜ் முன்னார் அவர்களுடைய முகங்கள் முகங்களை நெருப்பு மூடிக்கொள்ளும் நரக நெருப்பு மூடிக்கொள்ளும் அந்த நெருப்பு உலகத்துல நெருப்பு போல இல்ல இதை விட எழுபது மடங்கு அதிகமான உஷ்ணம் உடையது அறுபத்தி ஒன்பது மடங்கு உஷ்ணம் அதிகமானது அவ்வளவு பெரிய இப்போ இந்த நெருப்பு எத்தனை டிகிரி இருக்குதோ இது மாதிரி எழுபது மடங்கு அதிகமாக வச்சு அதிகமான சூழ்நிலை இது அல்லாத்தாலா சொல்லுவது மனிதர்களுக்கு தெரியக்கூடிய உதாரணத்தோடு அல்லாத்தாலா சொல்ற நெருப்புங்கிறது தெரியும் அதே மாதிரி இந்த தார் அது என்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியும் தார் இருக்கக்கூடிய பொருளை வந்து நெருப்புல போட்டால் அது என்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியும் இப்படி மனிதனுக்கு விளங்கக்கூடிய பொருளை கொண்டு உதாரணமாக அல்லாஹத்தால அந்த தண்டனையை சொல்லி காட்டுகின்றான் அது சம்பாதித்ததைக்கு அல்லாஹத்தாலா கூலி கொடுப்பதற்காக வேண்டி செய்கின்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிருக்கும் அது எல்லா உலகத்துல என்ன செஞ்சுச்சு அதுக்குள்ள கூலி அவ்வளோ அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டோம் அல்லாஹ் கூலி கொடுப்பதற்காக குல்ல நப்சின் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு தண்டனை கொடுப்போம் விசாரணை எல்லாம் தூக்கி போட்டு மாட்டான் என்ன அல்ல சரியா நிச்சயமாக அல்லாத்தால கேள்வி கணக்கு கேட்பதிலே ரொம்ப விரைவானவர் ரொம்ப சீக்கிரமா கேள்வி கேட்டு முடிச்சு அந்த தண்டனை அல்லாஹால பைசலா பண்ணிடுவாங்க அது எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிற முன்னால் நான் பல தடவை சொல்லியிருக்கிறோம் அதாவது ஹதிசில் வந்து ரொம்ப சீக்கிரம் கேள்வி கேட்போம் இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் கணக்கு போடுறதா இருந்தால் எவ்வளோ நாள் ஆகும் இப்போ கம்ப்யூட்டர் மூலமாக கணக்கு போடுறது எவ்வளோ ஈஸியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அந்த காலத்தில் ஒரு மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலை ஒரு ஒரு நிமிஷம் அல்ல ஒரு வினாடிலும் கூட பிடிச்சிட்றாங்க இப்போ ஒரு நாள் பூரா எழுதக்கூடிய கணக்கு போட எழுதி கணக்கு போடக்கூடிய விஷயத்த ஒரு சில வினாடிகளில் ஒரு சில நிமிஷங்களில் பிடிச்சிடுறாங்க அல்லாஹால கொடுத்த அறிவின் மூலமாக பெறப்பட்ட ஒரு நிலை இது உலகத்தில் நல்லாவே கணக்கு கேட்குறான்னு சொன்னால் எவ்வளோ சீக்கிரமாக கேட்பான் அப்புறம் எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டருடைய அமைப்பு அவன் இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம விலங்கி அதனால ரசூலா சில சொல்றாங்க ஒரு பகல் நேரத்திலே பாதி பகல் உடைய நேர அளவுக்கு கேள்விகளுக்கு கேட்டு முடிச்சிருவோம் எல்லாத்தையும் கேள்வி கணக்கு கேட்கறது அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா நம்ம பார்க்கலாம் அந்த ஏர்போர்ட்ல அந்த கஸ்டம்ஸ்ல வரும்போது சில பேர் பாஸ்போர்ட்டு அல்லது இப்போ சாமான்களை பார்க்கறது அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருப்போம் சரி சரி போ போ போ அப்படின்னு சொல்லி தள்ளிவிடுவோம் இப்போ பார்க்குறோம் நம்ம நிறைய யாராவது ஒரு ஆள் பிடிச்சிக்குவோம் மற்றவங்களாம் அப்படி தள்ளி விட்டுக்கிட்டே இருப்போம் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தராக பெட்டி திறந்து பார்த்து ஒவ்வொருத்தராக வந்து போட்டு அவங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு வளர்ப்புறதா இருந்தால் ஒரு ஃப்ளைட்டு வந்துச்சுன்னு தான் வெளியே வர்றதுக்கு அரை நாள் ஆகி ஒரு நாள் ஆகி ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிற ஆள்கள் வெளியே வரணும் அப்படி கிடையாது இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் இது மாதிரி எல்லாத்தாலும் கணக்கு பார்க்குறதில் சரி தள்ளுபடி செய்யக்கூடியவர் நிறைய சரி. சரிப்போ சரி போ சரிப்போ எல்லாத்தையும் அனுப்பிடுவோம் இது ஒரு அரை நாள் ஆறு மணி நேரம் ஒரு பகல் பன்னெண்டு மணி நேரம் வச்சுக்கிட்டா அரை பகல் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரத்திற்குள்ள எல்லாத்துக்கும் கணக்கு கேட்டு குடிச்சிடுவா தான் எனக்கு கணக்கு அப்படித்தான் சும்மா மேலோட்டமாக கேட்போம் அவ்வளோதான் மண் நூறு தீப மண் நூது தீப எவர் தோண்டப்படுகின்றாரோ அவர் தண்டனை கொடுக்கப்படுவார் கேள்வி கணக்கில் அல்லாஹால தோண்ட ஆரம்பிச்சுனா அப்படின்னு சொன்னால் அது யாருமே தப்பிக்க முடியாது யாருமே தப்பிக்க முடியாது மூவின் கூட தப்பிக்க முடியாது ஏன்னா அல்லாஹத்தாலா இடத்துல கேள்வி கேட்கறது கேள்வி கேட்கும்போது லேசா கேட்கணும் என்ன லேசா கேள்வி கேள்வி அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கேட்கணும் அல்லாஹம் அப்படின்னு சொல்லி தந்தார்கள் எனக்கு என்னை லேசான கேள்வியாக கேள் அப்படின்னு சொல்லி சாமி அல்லாஹமு சாஹிப் என்னை நீ அப்படி பொருட்படுத்தாமல் விட்டுடு நீ என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா நான் தப்பிக்க முடியாது என்றெல்லாம் பல துவா கலைரசுல்லா சொல்லிட்டு இருக்கேன் இன்னா சரியா பலாவுல் வலியுந்தி இது இந்த குரான் அல்லது இப்ப சொல்லப்பட்ட உபதேசங்கள் அல்லது இந்த இறக்கி இந்த வேதம் பலாகுல் லின்னாஸ் எி வைப்பதற்காக வேண்டிய உபதேசிப்பதற்காக வேண்டி உள்ளது அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கப்படுவதற்காக வேண்டி உள்ளது ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் இந்த ஆயிரம் குரான் எதற்காக வேண்டிய அருளப்பட்டது பலாகுல் வரியுன் தரூபி அதுதான் பதில் மனிதர்களுக்கு செய்திகளை சொல்ல வேண்டி அவுடைய கட்டளையை எத்தி வைப்பதற்காக வேண்டியும் இதன் மூலமாக மனிதர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கப்படுவதற்காக வேண்டியும் இது வந்தது வலியாலமோ அன்னமாகுவையிலாகும் ஆகும் இந்த எச்சரிப்பு எத்திவைத்தல் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபல நிலங்கள் வலியாழமோ அந்த மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டிய அறிந்து கொள்வதற்காக வேண்டிய அன்னமாயிலுவையிலாகும் வாகி அவன் ஒரே ஒரு தெய்வம் ஒரே ஒரு நாயன் தான் ஒரே ஒரு அல்லாஹ் தான் என்று தெரிந்து கொள்வதற்கான அப்படி தெரிந்து கொண்ட பின்னால என்ன பண்ணணும் வரி ஏதக்கிற உருள் அல்பா அறிவுடையவர்கள் உபதேசம் பெறுவதற்காக வேண்டி அறிவுடையவர்கள் நல்ல சிந்தனை பெறுவதற்காக வேண்டி உபதேசம் பெறுவதற்காக வேண்டியும் இந்த குரான் அருளப்பட்டது என்று அல்லாஹத்தால சொல்லி முடிக்கின்றார் சூரத் இப்ராஹிம் என்ற அந்த அத்தியாயம் இதோடு முடிந்தது அதுக்கு அடுத்தது சூரத்தில் ஹெஜ்ரு என்ற மின்சாலா அடுத்த வாரம் சூரத்தில் ஹெஜ்ரு ஆரம்பிக்கப்படும் அதாவது பதினாலு சூறாக்கள் சூரத் இப்ராஹிமில் பதினாலு சூறாக்கள் முடிஞ்சு பதினஞ்சாவது சூறா சூரத்தில் ஹிஜ் அதாவது பதினாலாவது ஜூசு ஆரம்பம் நாளைக்கு அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் போது பதினாலாவது ஜூசு ஆரம்பம் மின்சா யார் அல்லாஹாலா இந்த வேதத்தின் மூலமாக குரானின் மூலமாக அல்லா அருளிய அந்த சட்டங்களின் மூலமாக எங்கே அல்லாஹாலா சொல்லுவோம் ஒரு யாயாளமும் அன்னமாகுவைலாம் ஒரே ஒரு நாயன்தான் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி வலியல் அறிவுடையவர்கள் சிந்தித்து பார்த்து உபதேசம் பெறுவதற்காக வேண்டி தமிழத்தில் என்று இருந்தால் நான் அறிவாளி என்று சொல்லிக் கொள்வதாக இருந்தால் அல்லாவுடைய இந்த வேதத்தை சட்டங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதன் மூலமாக நல்ல உபதேசம் பெற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹத்தலா இதிலே சொல்லு அல்லாஹத்தாலா விளக்கத்தீரமான இருக்கும் الحمد <سؤال> لله رب العالمين والله صلى على سيدنا محمد وعلى سيدنا محمد المبارك وسلم عليه ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم Salamu alaykum.